ீகோ மாசனோந்தே கஜரீ ஸ்தூயத்தை நம் விபுர்வேத பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுஷிகேந்திரம் டைபாயசூத்தீந்திரம் ஸ்ரீங்கரம் ஹாஷியம் மிகாபி நிமியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சனோஸ்மே மாதுச்சமே त्वमेव, त्वमेव मम देवा देवा। नमो மேவிரவிணம் மேவேவ நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருபியோப்பலவரானோம மீஸ்ரம் வியப்பம் காரணம் தம் நம நூத்தி பதினாறாவதுலோக்கிஞானமயம் जगत। பேத்மத் சிமோதாரா நலோக்கி திரு விராமையிறி கத்தவிய ோகினி ஆச்சாரியர் நிதித்தியாசனத்தை உபதேசம் பண்ணுகிறார் நிதித்தியாசனத்துக்கு பதினஞ்சு அங்கங்களை சொல்கிறார் இந்த பதினஞ்சு அங்கங்களும் ஒரு குறிப்பிட்ட சாதனையாக சொல்லலை யோகசாஸ்திரத்தில் மற்ற இடங்கள் எல்லாம் அது குறிப்பிட்ட சாதனையாக சொல்லப்பட்டிருக்கு யமகான்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட சாதனை இங்கே அப்படி இல்லை எந்த சாதனமாக இருந்தாலும் அதில் பிரம்ம திருஷ்டியை கொண்டு வரதைத்தான் இவர் உபதேசம் பண்ணுறதை பார்த்து கொண்டு வரும் கடைசியாக பார்த்தது திருக்ஸ்திதி பார்வையை எப்படி வச்சுக்கணும் மூக்கு நுனியை பார்க்கணுங்கிறது யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இவர் எங்கே என்ன சொல்கிறார் பார்வையை பிரபஞ்சத்தை பிரம்மமாக பார்க்கறது தான் திருக்ஸ்திதி பிரபஞ்சத்தை பிரம்மமாக பார்க்கறது தான் கொடத்தை மண்ணாக பார்க்கறது தான் எப்படி இருக்கும் நகையை தங்கமாக பார்க்குற மாதிரி கொடத்தை மண்ணாக பார்க்குற மாதிரி ஆடைய நூலாக பார்க்குற மாதிரி அலைய தண்ணீராக பார்க்குற மாதிரி பிரபஞ்சத்தை பிரம்மமா உங்களுக்கு ஜலங்கிறதும் அலைங்கிறதும் கண்ணால் பார்க்கற விஷயம் ஜலங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் நாம் ஆனால் இது புரிஞ்சுக்கிற விஷயம் இதெல்லாம் திருஷ்டாந்தம் சொன்னாலும் இந்த திருஷ்டாந்தங்கள் எத்தனை சொன்னாலும் அதன் மூலமாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் காரணம் காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கு இது அப்படியே எடுக்கப்போர் காரணம் காரியங்கிற புத்தியே கிடையாது பிரம்மந்தான் இருக்குது பிரபஞ்சமே இல்லை மண்ணு தான் இருக்குது குடமே இல்லை தங்கம் தான் இருக்குது நகையே இல்லை சொன்னால் என்ன தப்பு நகையே இல்லை இல்லை சுவாமி நகை இருக்குது தங்கம் இருக்குன்னா சரி வேண்டாம்னு யார் சொன்னால் நகையை நீங்கள் வச்சு தங்கத்தை கொடுத்துருமா அப்போ தான் கொடுக்க முடியாதுன்னு புரியுது அப்போ இருந்தால் கொடுத்துடலாம் நீங்கள் கொடுத்துடுவே இருந்தால் கொடுத்து விடலாம் ஆனால் அது இல்லை நகையை நீங்கள் வச்சுக்கிண்டு தங்கத்தை எனக்கு கொடுக்கறதுங்கிறது நகையை உங்களால் வச்சுக்க முடியுமானால் தங்கத்தை எனக்கு கொடுத்து விடலாம் ஆனால் நீங்கள் நகையை வச்சுக்க முடியாது தங்கத்துக்கு வேற நகையை உங்களால் பிரிக்க முடியாது நகைன்னு ஒரு வஸ்துவே இல்லை அதே மாதிரி இப்போ வந்து பிரபஞ்சம் அப்படி தான் சொல்கிறோம் அப்போது பிரபஞ்சத்தை பிரம்மமாக பாருன்னா என்ன அர்த்தம் நகையை தங்கமாக பார்ன்னு சொல்கிற மாதிரி இல்லாத பிரபஞ்சத்தை பிரம்மனாக பார் இல்லாத நகையில் இருக்கிற தங்கத்தை பார் அதே மாதிரி பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் ரொம்ப அழகாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட உண்மை அதுதானே ஸ்ருதி யுக்தி அனுபவம் இந்த பிரமாணங்களை எல்லாம் வைத்து கொண்டு எல்லாத்தையும் சொல்கிறோம் பிரம்ம திருஷ்டி ஆக பிரபஞ்சத்தை பிரம்மமாக பார்க்குறது திருக்ஸ்திதி ஒன்று அப்புறம் இன்னொரு திருக்ஸ்திதி என்னன்னு கேட்டால் இந்த திரஷ்டு தரிசன திருஷ்யானாம் விராமா காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி இவைகளெல்லாம் எதில் ஒடுங்குகிறதோ எதில் ஒடுங்குகிறதோ ஆக இந்த திரிப்புட்டி இது எல்லாத்தையும் போட்டுக்கணும் எல்லா விதமான எல்லா அனுபவங்களையும் சமஸ்த அனுபவங்களையும் அனுபவிக்கிற அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படும் விஷயம் அனுபவம் எல்லாம் ஒரே ஆதாரத்தில் தான் இருக்குது அதிர்ஷ்டானத்தில் தான் இருக்குது பிரமாத்திரு பிரமாண பிரமேயம் எப்படி சொன்னாலும் சரி அனுபோக்தா அனுபோஜியம் அனுபவா எல்லாத்தையும் ஒன்னா போட்டுனேன் எக்ஸ்பீரியன்ஸர் எக்ஸ்பீரியன்ஸடுன்னு சொல்றோமே ஆப்ஜெக்டா இருக்கிறது அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஆதாரம்தான் அதுல திருஷ்டிய வையுங்கிறார் அதுல திருஷ்டியை வைனா எந்த திருஷ்டியை வைக்கிறது எங்க இருக்குது அதில் திருஷ்டியவை அப்படிங்கிறார் தத்தைவ திருஷ்டி கர்த்தவியா தஷ்ட தரிசன திருஷ்டியானாம் விராமா எத்தவா பவேத் இந்த வாங்கிறது வந்து திருக்ஸ்திதியுடைய விகல்பம் ஒன்று அப்படி பண்ணலாம் பிரபஞ்சத்தை பிரம்மமாக பார்க்குறதுன்னு சொன்னேன் இல்லை என்னென்னா இந்த பிரபஞ்சமெல்லாம் பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது எல்லாம் மூணு விவகாரம்தான் இருக்குது இந்த அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் விஷயம் அனுபவம் இப்படி தான் இந்த விஷயம்தான் இருக்குது இது அதில் தான் ஒடுங்கிறதுன்னு திருப்பூட்டி எல்லாம் எதில் ஒடுங்குகிறதோ அதில் திருஷ்டியை வைனா என்ன பண்ணுறது திரும்பி திரும்பி எங்கே பார்க்கறது அதில் திருஷ்டியை வை இப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்குறதெல்லாம் அதைத்தான் பார்க்குறோம் நீங்கள் கண்ணை திறந்துண்டு பார்க்குறதும் பிரம்மந்தான் கண்ணை மூடிண்டு பார்க்குறதும் பிரம்மந்தான் பார்க்கிறவனும் பிரம்மந்தான் பார்க்கப்படுறதும் பிரம்மந்தான் வேற வழியே இதுதான் அது வேற வேறு வஸ்துவே கிடையாது ஏக்கமேவ அத்விதீயம் நானியத் கிஞ்சன விஷத்து திருஷ்டி திர கர்த்தவியான அர்த்தம்னா அதை ஃபோக்கஸ் பண்ணு அதை கவனி அதை எண்ணு அப்படிதான் அர்த்தம் அதை நினை அங்கு நினைப்பை வை இதெல்லாம் படிக்கிறதுனால இதெல்லாம் புழிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறதுனால என்ன சொல்றாருன்னா உன்னுடைய எண்ணத்தை அதுலவை எண்ணமே அதுல தான் இருக்குங்கிற எண்ணத்தை அதுலவை எண்ணமே அதுல தான் இருக்குங்கிற எண்ணத்தை அதுலவை அதுதான் விஷயம் ஆஹ் தத்தைவ திருஷ்டி கர்த்தவியா அங்க மாத்திரந்தான் திருஷ்டியை வைக்கணும் திருஷ்டினா இந்த இடத்துல விருத்தின்னு அர்த்தம் எண்ணம்னு அர்த்தம் திருஷ்டின்னா இந்த மாம்சக்ஷு திருஷ்டி கிடையாது எந்த திருஷ்டியாக இருந்தாலும் சரி பின்னால் அதுக்கு பின்னால் இருக்கிற ஞானம் முதல்ல என்ன சொன்னார் பிரம்ம ஜானத்தினால பிரபஞ்சத்தை பிரம்மமா பாருன்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் பிரபஞ்சமெல்லாம் எதில் ஒடுங்குகிறதோ அதை பிரம்மமா பாருங்கிறார் நகையெல்லாம் தங்கமாக பாருன்னு சொல்லலாம் இல்லை நகை நகையெல்லாம் எதில் ஒடுங்குறதோ அதை தங்கமாக பார் நான் என்ன அர்த்தம் இல்லை ஒன்று தானே நகையெல்லாம் வந்து தங்கமாக பார் அப்படின்னு சொல்லலாம் நகையெல்லாம் எதில் ஒடுங்குகிறதோ அதை தங்கமாக பார் ரெண்டும் ஒரு ஒரே அர்த்தம் தான் மாற்றி போட்டிருக்கேன் திருஷ்டி தத்திரைவ ந நாசாகராவ லோக்கினி மூக்கு நுனியை பார்க்கறது வந்து ஆரம்ப சாதகர்களுக்குத்தான் ஆக மந்த மத்தியம அதிகாரிகளுக்கு தான் உத்தம அதிகாரிகளுக்கு கிடையாது நீ எந்த கட்சியில் இருக்க விரும்புகிறாய் அப்படின்னு கேட்குற மந்த மத்தியம அதிகாரிகளுக்கு தான் ஒரு இடத்துல உட்காரணும் கண்ணுனால் ரெண்டு கண்ணையும் மூக்கு நுனியை பார்க்குற மாதிரி பண்ணணும் ஆனால் இங்கே அந்த விஷ அந்த இதெல்லாம் கிடையாது ஒரு இடத்துல உட்காரணும் ஒரு இடத்துக்கு போகணும் அந்த இடத்துல உட்காரணும் இப்படித்தான் உட்காரணும் இதில் உட்காரணும் இந்த நேரம்தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது எந்த நேரமும் எந்த இடத்துலையும் எந்த பொருளை பார்த்தாலும் உன்னுடைய விற்பி இந்த இருக்கட்டும் இதுக்கு பேர் தான் சகஜ நான் சொல்ல போகிறார் திரும்ப தான் வரப்போகிறது சகஜ சமாதி சகஜ சமாதினா என்ன அர்த்தம் மனசுக்குள்ளே எண்ணம் எல்லாம் பிரம்மமயமாகவே இருக்குது எப்போதுமே அதுதான் வந்து மேலோங்கி இருக்குது அது பிரபலமாகிறது இந்த விறத்தியெல்லாம் துவைத்த விறத்தியெல்லாம் துர்பலமாகிறது சொன்னேன் இல்லையா ஆக இந்த விறத்தியை துர்பலப்படுத்தி அந்த விறத்தியை பிரபலப்படுத்துறது இனி அடுத்தது அடுத்த மூணு ஸ்லோகம் பிராணாயாமத்தை பற்றி சொல்கிறார் பிராணாயாமம்னா தெரியும் பிராணாயாமம்ங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா ஆசிரமத்திலையும் பிராணாயாமம் முக்கியமாக சொல்லப்பட்ட எல்லா ஆசிரமம்னால் என்ன பிரம்மச்சரிய ஆசிரமம் கிருஹஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் எல்லா ஆசிரமத்துலேயும் பிராணாயாமங்கிறது ரொம்ப முக்கியமான சாதனம் எந்த பூஜை பண்ணாலும் சரி நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த முதல்ல சுக்லாம்பிரதனம் கொட்டின உடனே உடனே கை மூக்குக்கு போயிடும் அது பண்ணி ஆகணும் ஆக இந்த பிராணாயாமம் பண்ணினா மனசு அடங்கும் சித்தவாயவ் சித்யாயுதா ஜால பக்ஷிவத் ரோதசாதனம் ரோதசாதனம் இது வந்து உபதேசசாரம் சித்தவாய் சித்கிரியாயுதா சாஹயோர்வயி சக்தி மூலக்கா அப்படி ஒரு ஸ்லோகம் ரெண்டு மூக்க ரெண்டு கிளையாக வச்சுன்னு விட்டார் மரக்கிளையாக வச்சுன்னு சொல்கிறார் ரமண மகர்ஷியுடைய உபதேசசாரம் ஆக இந்த சித்த வாயவகா சித்தத்துக்கும் மனசுக்கும் வாயுவுக்கும் சம்பந்தம் இருக்குது ஆக என்னால் என்ன பண்ணுறோன்னா அது சொல்ல போனால் அன்னமய கோஷகா பிராணமய கோஷகா மனோமய கோஷகா எல்லாம் வேதமே நிறைய சொல்கிறது பிராணோவா அன்னம் ஷரீரமன்னாதம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராண்பிரதிஷ்டிதா அன்னமயத்துக்கும் பிராணமயத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை உபாசனையாகவே சொல்கிறது வேணும் ஆகையினால அதே மாதிரி அன்னமயம் பிராணமயம் பிராணனுக்கும் மனசுக்கும் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்துக்கும் என்னென்னு கேட்கக்கூடாது நான் அன்னமய கோஷம்னா புரியும்னு நினச்சிட்டு பேசுகிறேன் அன்னமய கோஷம் உடம்பு ஸ்தூல சரீரம் அப்புறம் பிராணமய கோஷம் அடுத்தது பசி தாகமெல்லாம் அதுக்கு தான் பிராணமய கோஷம் இங்கிலீஷில் வந்து அதுக்கு பெரிய ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டமாக அப்படி சொல்கிறது ஃபிசியலாஜிக்கல் இது ஃபிசிக்கல் அது ஃபிசியலாஜிக்கல் ஆ இந்த பிராணனை சரி பண்ணினா ஷரீரமும் சரியாகும் மனசும் சரியாகும் மனசை கட்டுப்படுத்துறது உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நனுவில் இருந்து கொண்டு ரெண்டுக்கும் அனுகூலம் பண்ணுறது இந்த பிராணன் ஆனால் இந்த பிராணனை நாம் வசப்படுத்தணும் பிராணன் வந்து அது பாட்டுக்கு தாறுமாறாக போயின்ட்டுருக்கு கோபம் வந்தால் மூச்சு வர்றது வித்தியாசமாக இருக்குது சாந்தமாக இருந்தால் மூச்சு போக்குவரத்து வித்தியாசம் இருக்குது ஆக நம்ம உணர்ச்சிகளுக்கும் மூச்சுக்காற்றுக்கும் தொடர்பு இருப்பதை நம் அனுபவத்தில் அனுபவத்தில் உணரலாம் நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் மூச்சுக்காற்றுக்கும் உள்ள தொடர்பை அனுபவத்தில் தெரிந்து கொள்ளணும் அதனால் சாஸ்திரம் வந்து யோக சாஸ்திரம் பிராணாயாமத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது பிராண ஆயாமம் என்ன அர்த்தம் பிராணனை கட்டுப்படுத்துறது தமிழில் அதுக்கு பேர் மூச்சு பயிற்சின்னு வச்சுட்டாங்க மூச்சு பயிற்சி மூச்சை கட்டுப்படுத்துகிற பயிற்சி ஆகா இந்த பிராணனை சரி பண்ணினா மனசு உடம்பு சரியாகுங்கிறதுனால யோகசாஸ்திரத்தில் வியாக்கியானக்காரர் சொல்கிறார் யோகசாஸ்திரத்தில் வந்து பிராணனை சரி பண்ணால் தான் மனசு சரியாகும்னு அவர்கள் சொல்கிறார்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா மனசு சரி பண்ணால் பிராணம் சரியாகும் அப்படிங்க ரெண்டும் கரெக்டு தான் ஆக என்னால் அது ஸ்தூல அபியாசம் எப்போவுமே நமக்கு வந்து ராஸில் இருந்து தான் சட்டிலுக்கு போக முடியுமே தவிர ஸ்தூலத்திலேருந்து தான் சூக்மத்துக்கு போக முடியுமே தவிர சூக்மத்துலேருந்து ஸ்தூலத்துக்கு வர்றது கடினம் வேதாந்தத்திலேயே முதல்ல சமகா அப்புறம் தமஹா வச்சுருக்காங்க இந்திரிய வந்து பின்னால் முதல்ல மனோ நிகிரகம் ஆர்டர் அப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் ம முதல்ல இந்திரிய நிகிரகம் பண்ணி மனோ நிகிரம் பண்ணணுங்கிறத எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்கிறோம் ஆ சூக்மத்துலேருந்து ஸ்தூலத்தை கண்ட்ரோல் பண்ணுறதா ஸ்தூலத்தை கண்ட்ரோல் பண்ணி சூக்மத்துக்கு போகிறதான்னு விசாரம் பெரும்பாலானவர்களுக்கு ஸ்தூலத்தை கட்டுப்படுத்தி சூக்மத்துக்கு போகிறது சௌரியமாக இருக்குங்கிறதுனால அதை ஏற்றுக்கொண்டு சொல்கிறோம் இங்கே வேதாந்த சாஸ்திரத்தில் எல்லாமே சூக்மத்திலேருந்து சரி பண்ணி ஸ்தூலத்துக்கு கொண்டு வருது அதை தான் இங்கே படிக்கிறோம் ஆக இங்கே என்ன சொல்ல போகிறார் யோகசாஸ்திரத்தில் கையினால் விரல்களால் மூக்கை பிடிச்சி அதெல்லாம் பிராணாயாமெல்லாம் பண்ணியாகணும் பூரகம் ரேச்சகம் கும்பகம் பஸ்திரிகா பிராணாயாமம் கபால பற்றி நிறைய அதெல்லாம் இங்கே அவர் வந்து இவர் சொல்ல போகிறது பாருங்க இந்த பிராணாயாமம் மூ வந்து மூக்கில் வைக்காமல் பண்ணுற பிராணாயம் மூக்கையே நினைக்காமல் பண்ணுற பிராணாயாமம் மூக்கு வழியாக காற்று போயின்னு இருக்கு அந்த காற்றை சரி பண்ணணும் அப்படின்னு அந்த அபியாசத்தை சொல்லலை ஆனால் அதுக்காக பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லை ஆனால் இவர் சொல்வது வேதாந்த பிராணாயாமம் நிதித்தியாசன ரூபப் பிராணாயாமம் ஸ்லோகத்தை படிக்கலாம் சித்தாதி சர்வபாவேஷு urgencyate। <bhramhatvenaiva> சி ச உச்சமே பிரமேன் உச்சம் வேதாந்தை நமக்கு வேத வேத்தை வேனா சேதந்த ஹட்டம் ஜாணாதி ஹடஜ பட்டம் ஜாதி படஞ்ஞா விரம் ஜாணாதி விரக்ஷா மனுஷியம் ஜானாதி மனுஷிய அதே மாதிரி இங்கே வந்து வேதாந்தம் ஜானாதி வேதாந்த நமக்கு இதில் தாத்பரியம் இல்லை வேதாந்த் வேதாந்தம் அறிந்தவர்களால் வேதாந்தவிதாந்தை போட்டிருக்க வேதாந்த வித் வேதாந்தசாஸ்திரம் அறிந்தவர்களால் அதுவே பிராயாமம் சொல்லப்படுகிறது முதலான சித்தம் முதலான இங்கே என்ன அர்த்தம்னா மனம் முதலான மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்த்துக்கணும் ஆக மனம் புத்தி சித்தம் அந்த கரணத்திலிருந்து அர்த்தம் சூக்ம சரீரத்திலிருந்துன்னு அர்த்தம் சூக்ம சரீரத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எல்லா ஸ்தூல சரீரம் எல்லா சூக்ம சரீரம் சமஷ்டி சூக்ம முதல்ல என்ன சொல்கிறோம் என்னுடைய சூக்ம சரீரம் என்னுடைய ஸ்தூல என்னுடைய அது அதுவே தகராறு இருக்கட்டும் என்னுடைய சூக்ம சரீரம் என்னுடைய ஸ்தூல சரீரம் ஆ வெஷ்டி சூக்ம சரீரம் வெஷ்டி ஸ்தூல சரீரம் சமஷ்டி சூக்ம சரீரம் சமஷ்டி ஸ்தூல சரீரம் எல்லாம் என்னதுன்னு அதே தான் சொல்ல போகிறோம் பொறுமையாக எப்படி படிக்கிறோம் பாருங்க அதுதான் பிரம்மத்வனைவே பாவனாத் அத்தனையும் பிரம்மமாக பார்க்கணும் முதல்ல வஸ்து வெளியில் சொன்ன மாதிரி இருந்தது இப்போ உன்னுடைய உள்ளத்தையும் பிரம்மமாகவே பார்க்கணும் முதல்ல பிரிக்கிறோம் உலகம் வேற பரம்பொருள் வேறன்னு பிரிக்கிறோம் அப்புறம் என்ன சொல்கிறோம் பரம்பொருளுக்கு அந்நியமாக உலகம் இல்லாததுனால பரம்பொருள் தான் உலகம்னு சொல்லிடுறோம் அப்புறம் உலகம் வேறே பரம்பொருள் வேறேங்கிற துவைத்த விவேகம் தேவையில்லை ஆஹா பிரம்மத்வேன ஏவ பாவனாத் அந்த பாவ பாவனாத்துனா ஞானாத்துன்னு அர்த்தம் பாவனைனா கற்பனை கிடையாது நான் அடிக்கடி இதை சொல்லிகிட்டு இருக்கேன் இது கற்பனை இல்லை உண்மை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஆ சித்தாதி சர்வ பாவேஷு பிரம்மத்வேனயேவ பாவனாத் பிரம்ம பிரம்மத்வம் இங்கே பிரபஞ்சத்துவம் இல்லை சூக்மசரீரத்துவம் ஸ்தூலசரீரத்வம் இல்லை எல்லாம் பிரம்மத்துவம் பிரம்மமாக இருக்கும் தன்மை பாவனாத் பாவனாத்னா ஞானாத் ஞானத்தினால் பிரம்மமாகவே இருக்கிறது என்ற ஞானத்தினால் சர்வ அனைத்து விற்திகளையும் சர்வ விரத்தினாம் நிரோத எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் நிரோதகான்னு அர்த்தம் நீக்கிறதுன்னு அர்த்தம் நிரோதகான்னு சொன்னால் தடை செய்யறது நீக்கிறது அப்படின்னு அர்த்தம் ருத் நீ ஆகல நீ ருத்துன்னா நிரோதா பதஞ்சலியோடய யோகசாஸ்திரத்தில் அர்த்தம் யோகானுசாசனம் அப்படின்னு முதல் சூத்திரம் ரெண்டாவது சூத்திரம் அதான் ஆரம்பம் யோக்சித்த விற்பி நிரோதா அவங்க புஸ்தத்தில் அப்படி இருக்கு கீதேன்னு இருக்குது எத்ரோபரம தேத்தம் நிருத்தம் நிருத்தம் நிருத்தம் யோகசேவையா எத்ரோபரமே சித்தம் நிருத்தம் சித்தம் நிருத்தம் நிருத்தம் சித்தம் எத்திர உபரமத்தே யோகசேவையா நிருத்தம் சித்தம் எத்த உபரமத்தே அப்படி படிக்கணும் யோக சேவையினால் நிருத்தம் பண்ணின சித்தம் எங்கே உபரம ஆகிறதோ எங்கே ஒடுங்குகிறதோ அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கு ஆக யோக்சித்த விற்பி நிரோதாங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ரெண்டாவது அது முதல் சூத்திரம் தொடக்கம் அச யோகானுசாசனம் இனி யோகசாஸ்திரம் தொடங்கப்படுகிறது இப்பொழுது யோகசாஸ்திரம் தொடங்கப்படுகிறது யோகம் என்றால் என்ன யோக்சித்த விற்தி நிரோதா எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க இப்பொழுது யோகசாஸ்திரம் தொடங்கப்படுகிறது யோகசாஸ்திரம் தொடங்கப்படுகிறதுங்கிறீங்களே யோகம்னா என்ன அப்படின்னா யோக்சித்த விற்தி நிரோதா சித்த விறத்தியை நிரோதம் பண்ணுறது சித்த விறத்தியில் விறத்தியை நிறைய பிரிக்கிறார் விறத்தையா எல்லாம் சூத்திரத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு விறத்தி வந்து நல்ல விற்த்தி கஷ்டமான விறத்திகள் சுக விறத்திகள் துக்க விற்த்திகள்னு பிரிக்கிறார் எந்த விறத்தியும் அடைஞ்சல் தான் இது இருந்தால் ராத்திரி இருந்தால் பகல் வரும் பகல் இருந்தால் ராத்திரி வர்ற மாதிரி சுகமும் துக்கமும் என்ன சொல்கிறது இருமைகள் தவிர்க்க முடியாது காம்ப்ளிமெண்டரி இங்கிலீஷில் சொன்ன ஒன்றை ஒன்று நிறைவு செய்கிறது இன்பத்தை துன்பமும் துன்பத்தை இன்பமும் நிறைவு செய்கிறது இளமையை முதுமையும் என்னவோ பண்ணும் முது நிறைவு செய்கிறது இளமையை நிறைவு செய்வது எது முதுமை அது இருந்தால் தான் அதுக்கு மகிமை கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கிறது ஆக அந்த சித்தவருத்தி எதாக இருந்தாலும் சரி நிரோதம் நிரோதம்னு சொன்னால் அப்படியே அடக்கிறது சித்தவருத்தியை அடக்கிறது நிறுத்துறது அதுக்குதான் தியானம் பண்றது அந்த இடத்துல யோகாங்கிற சமாதின் அர்த்தம் நிர்விகல் நிரோதம் பண்ணிவல் டு நிர்விகல் விளக்கணும் சமாதியை பற்றி என்ன வரிசையாக தான் வந்துட்டுருக்கு இல்லையா ஆ சித்தவருத்தியை நிரோதம் பண்ணுறது நிர்விகல்பமாதி எண்ணங்களை நிறுத்துறதுன்னு சொல்லு எண்ணங்களை இங்கிலீஷில் வந்து ஸ்டில் மைண்டுலாம் சொல்கிறாங்க ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் எண்ணத்தை ஒரு வஸ்துவில் நிறுத்தணுமா எண்ணத்தை ஒரு பொருளில் நிறுத்தி அந்த ஒரு பொருளையே நினச்சி இருக்கிற போது என்ன ஆகும்னா எண்ணங்களெல்லாம் ஒடுங்கின நிலை ஏற்படும் எண்ணெய் மற்ற இப்போ தூங்குகிற போது எண்ணம் எண்ணத்தோடைய இருக்கும் வகுப்பில் மாத்திரம் எண்ணத்தோடைய இருக்கணும்னு கேட்டுட்டாங்க தூங்குகிற போது எண்ணங்களோடு இருந்தால் தூக்கமாக இருக்கும் அது துக்கமாக அல்லவோ ஆகும் எப்படியோ அது மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறோன்னா இங்கே தூங்குற போது என்ன பண்ணுறோம்னா நமக்கு காலையிலேருந்து வேலை பார்த்து அப்படியே டயர்ட் ஆகிடறது அப்படியே சொக்கிறது தூங்கிவிடுறோம் ஒன்றும் நம்ம ஒன்றும் முயற்சியெல்லாம் எடுக்கிறது இல்லை தூங்கிறது முடியலேன்னா தூக்கம் வரலேன்னு சொன்னால் நம்ம வந்து ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் மனதுக்குள்ளே கவலை இருக்குது வேற ஏதோ விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் நமக்கு தூக்கம் வரலன் இருக்கும் அப்படி இல்லை ஒரு வஸ்துவையே நினைக்கிறது தக்ஷணாமூர்த்தியவே நான் நினைக்கிறேன்னு வச்சு ஏதோ ஒரு தேவத்தை நினைக்கிறேன் இல்லாட்டி சூரியனையே நினைக்கிறேன் அப்படியே மனசு அதுலேயே ஒடுங்கி போகிறது அந்த அர்த்தம் அதனால இது முயற்சி பண்ணி மனசை ஒடுக்க வைக்கிறது ஆகா இது சித்தவருத்தி நிரோதம்னு பேர் இவர் என்ன சொல்கிறார் எல்லா விறத்தியுமே பிரம்மந்தானே அப்படிங்கிற எண்ணந்தான் சித்தவருத்தி நிரோதம் அது அதுதான் அதை வந்து பிராணாயாமம் அப்படின்னு விட்டார் எண்ணங்களை எல்லாம் சித்த சர்வ விரத்தினாம் நிரோதா எல்லா விறத்தியும் நிரோதம் பண்ணுறோம் எதனால் நிரோதம் பண்ணுறோம் நிரோத ஹேத்து என்னது தியானமாக இல்லை நிரோதத்துக்கு காரணம் தியானம் இல்லை ஞானம் பிரம்மத்வே நைவ பாவனாத் ஞானத்தினால நிரோதம் பண்ணுறேன் ஞானத்தினால் என்ன நிரோதம் பண்ணுறேன்னா என் மனசில் இருக்கிற எண்ணங்கள் உண்மையல்ல என்னுடைய எண்ணங்களை நான் உண்மையாக கருதவில்லை அப்படின்னா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் எண்ணங்கள் உண்மையாக தானே இருக்குது அதனால தானே கேள்விக்கு வேலை கேள்வி வந்துட்டே இருக்கு எண்ணங்கள் உண்மை அல்ல எண்ணங்கள் மித்யா என்ன தாட் சரி எந்த தாட்டாக இருந்தாலும் சரி தாட்டுக்கு ரியாலிட்டி கிடையாது நம்ம என்ன சொல்கிறோம் அது எதா பேசினோம்னா தாட்டு வருமா வராதா கேள்வி கேட்குற போது எதை பற்றி கேட்குறோம் கான்சியஸ்னஸ்ஸை பத்தியா கேள்வி கேட்கறோம் கேள்வியே கேட்கறது இல்ல அப்படி ஒரு தாட்டு வருது இப்படி ஒரு தாட்டு வருது இந்த தாட்டை என்ன பண்றது அப்படின்னா தாட்டுன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னு வச்சு கூட ஏன்னா இங்கிலீஷ்லதான் சொல்லணும் தாட்டு தாட்டு இப்ப எண்ணங்கள் அந்த மாதிரி எண்ணம் வருது இந்த மாதிரி எண்ணம் வருதுன்னா எந்த எண்ணங்களும் உண்மை இல்லையேப்பா உணர்வு இல்லாமல் எண்ணங்களுக்கு ஏது மதிப்பு உணர்வு தானே எண்ணங்களுக்கு உயிரையே தருகிறது ஆகவே எண்ணங்களை மதிக்காதே எண்ணங்களை விரும்பாதே எண்ணங்களை வெறுக்காதே எண்ணங்களை மதிக்காதே அதுதான் பிராணாயம் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு எண்ணத்தை பிடிச்சுக்கிறோம் என் மனசில் எண்ணங்கள் ஓடுறதுனால ஏதோ ஒரு எண்ணத்தை பிடிச்சிட்டு அந்த எண்ணத்தோடு ஒலாவிரம் இது என்ன சொல்கிறது நான் வஸ்து புரிஞ்சாச்சுன்னா என்ன ஒரே எண்ணம் என்னதுன்னு நான் தான் சொன்னேன்னே எண்ணங்கள் உண்மை அல்லங்கிற எண்ணமும் எதில் இருக்குது எண்ணத்தோடு தான் இருக்குது இந்த எண்ணம் என்ன பண்ணுறது அந்த எண்ணங்களையெல்லாம் என்ன பண்ணுறது அந்த எண்ணங்களை மதிக்காத எண்ணமாக இந்த எண்ணம் இருக்குது இந்த எண்ணமும் மதிப்புள்ளதோன்னா ஒரு விவகாரத்தில் மதிப்புள்ள மாதிரி தோற்றம் ஆனால் தத்வ பரமார்த்தமாக பார்த்தா அந்த எண்ணத்துக்கும் மதிப்பு கிடையாது அப்போ பேச முடியாது இப்போ உங்களுக்கு இது பேச முடியுமா இந்த விஷயத்தில் எண்ணங்கள் மனசில் ஓடுற எந்த எண்ணங்களாக இருந்தாலும் சரி அந்த எண்ணங்கள் மித்யா மித்யான்னா என்ன அர்த்தம் இருப்பற்றது எதைப்போல் நகையைப் போல நகைக்கு இருப்புண்டோ இருப்பு இருக்குதுன்னு சொன்னால் தகராறு வந்துடும் செயின் எல்லாம் வாங்கிடுவேன் இருப்புண்ட எண்ணங்களுக்கும் இருப்பி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததுனி போதும் பராபரம் ஆகையினால மனச மதிக்காம இருக்கிறதுக்கு தான் வேதாந்தம் கத்துக் கொடுக்கிறது மனோபுத்தி சித்தானி நாகம் நம்ம மனசு மாத்திரம் இல்லை இன்னொருத்தன் என்ன நமக்கு என்னென்னா நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை ஆனால் அவன் அப்படி நினைக்கிறானோன்னு எனக்கு ஒரு எண்ணம் அப்படின்னா ஏ இன்னொருத்தனுடைய எண்ணத்துக்கு மதிப்பு தரேன் என் நான் மதிப்பு தரேன் சொன்னேன் மதிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்புறம் இன்னொருத்தனுடைய விற்பிக்கு எங்கே மதிப்பு எந்த விற்பிக்கும் மதிப்பு அது அதை இன்னொருத்தன் இப்படி நினைக்கிறானோங்கிறது வந்து நம்ம விறத்தியா இன்னொருத்தன் விரத்தியா நம்ம விருத்து ஒருவேளை அவங்க இப்படி நினைக்கிறாங்களோ இல்லை நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கு நான் இப்படிலாம் பேசினேன் நான் என்னெல்லாம் சொன்னாலும் ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன தான் நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா அதுக்கு தான் ஜென்மாவே கொடுத்துருக்கு புரிஞ்சுக்கவே முடியல சில பேர் என்ன ஒரேடியாக பேசி கொண்டுடுவான் போர் நீ நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு சில சமயம் என்ன பண்ணுவாங்க சில பேர் ஒன்றும் சொல்லாமே என்ன பண்ணுவாங்க என்ன நினைக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல அதில் உங்கள் வீடுகள்லாம் இருக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் எல்லாேருக்கும் இப்படி தான் இருக்கும் குழந்தைங்களும் இப்படி தான் நினைக்கும் அம்மா அப்பா என்ன தான் நினைக்கிறாங்களோ புரியலையே இருக்கும் குழந்தைகள் மனசில் இருக்கிற எண்ணங்களை அவங்களால் புரிஞ்சுக்க முடியுமோ நம்ம குழந்தையாக இருந்தால் தெரியும் இப்போது நம்ம குழந்தையாக இருந்து மாறி போயிட்டோம் ஒரு மாதிரி அனுமானம் பண்ண முடியும் நம்ம குழந்தையாக இருந்தபோது நம்ம மனசில் எப்படி எண்ணங்கள் இருந்ததுன்னு சொல்லி ஒரு மாதிரி அனுமானம் பண்ணுறதுக்கு விட்டு வச்சு தான் மாயை மரக்கடிச்சு கொடுத்து எல்லாத்தையும் அதனால தான் குழந்தைகளோடு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இல்லாட்டி குழந்தையோட மனசெல்லாம் அது இல்லாட்டி குழந்தையோட சேர்ந்தே வாழணும் அப்போ குழந்தைகளோட மனசெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன ஆகிடும் பெரியவங்களோட சேர்ந்து விவகாரம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து இந்த ஒன்றாவது ரெண்டாம் வப்பு பாடம் நடத்துகிற டீச்சர்லாம் ஒன்றாம் வகுப்புக்கு ரெண்டாம் வகுப்புக்கெல்லாம் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்கள் யார் நீங்கள் இருக்கீங்களோ தெரியாது எனக்கு அந்த டீச்சருக்கெல்லாம் அந்த குழந்தைங்களோட பழகி பழகி பழகி கடைசியில் என்னாச்சுன்னா பெரியவங்களோட விவகாரம் பண்ண முடியறது கஷ்டங்கிறாங்க எனக்கு தெரியல சில பேர் சொல்கிறாங்க எவ்வளோ உண்மையோ தெரியாது ஏன்னால் நிறைய நேரம் அந்த குழந்தைங்களோட நேரத்தை செலவு பண்ணுறதுனால அவங்களால் பெரியவங்களோட விவகாரம் பண்ணுறதுக்கு மறந்து போயிடுமா அதுக்கு மாதிரியே மனது தயாராக இருக்குமா உடனே இந்த பக்கம் திருப்பிக்க முடியாது சரி நம்ம கருத்து என்னது இப்போ இதில் சுவாரஸ்யமாக பிரம்மன் இல்லையா பிரம்மன் பிரம்ம ஜானத்தினால என்னதுன்னா எந்த விற்பிக்கும் சத்தியத்துவம் கொடுக்குறது நிரோதா ஈஸ் ஈக்குவல் டு மித்யாத்வ நிச்சயா சத்தியத்துவ நிவத்திஹி சத்தியத்துவ நிவத்திஹி சத்தியத்தை கொடுக்குறத விட்டுடணும் ரியாலிட்டி கொடுக்குறத விட்டுடணும் ஏன்னா அதுக்கு அதுக்கு வந்து என்ன சொல்றது அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது ஏதோ இந்திரிய வியாபாரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கே தவிர விசாரம் பண்ணினா அதுக்கு சத்தாவே இல்லை விசார அவிச்சாரமாக இருந்தால் விசாரம் பண்ணாமல் இருந்தால் தான் அதுக்கு சத்தா விசாரம் பண்ணினா அதுக்கெல்லாம் சத்தாவே இல்லை சத்தா இல்லாதுக்கு அப்புறம் விசாரம் பண்ணி பிரயோஜனம் நமக்கு வேணும் இல்லையா சத்தா இல்லைன்னு புரிஞ்சுட்டோம் இந்த புரிஞ்சின்றதை அப்ளை பண்ணணுமா வேண்டாமா புரிஞ்சின்றேன் அப்ளை பண்ணினால் ப்ராப்ளம் வரும் எத்தனையோ படிச்சுட்டு விட்ட மாதிரி இதுவும் விட்டுட்டேன்னா நம்ம தேசத்தில் தான் வந்து ஃபிலாசி வந்து ஹாபி கிடையாது நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து வெளிநாட்டிலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தத் நான் என்ன படிக்கிறேன்னா ஃபிலாசி படிக்கிறேன் தத்துவம் படிக்கிறேன் எதுக்குன்னா ஹாபி ஃபோட்டோகிராஃபி ஒரு ஹாபி குக்கிங் ஹாவி ஹாவி நம்ம ஊரில் அப்படி இல்லை குக்கிங் வந்து ஒரு பெரிய பவித்திரமான கர்மா ஏன்னா சமைக்கிற போதே அது வந்து பிரம்மச்சாரிக்கு வானப்பிரசனுக்கு துறந்தாருக்கு துவாதவருக்கு எல்லாமே ஈஸ்வர ஆராதனம் நம்ம வீட்டில் சமைக்கிறதே நமக்கு வந்து கடவுளுக்கு செய்கிற பூஜை இது நம்ம க நம்ம மதத்தினுடைய சிந்தனை இப்படி இருக்குது அதே மாதிரி தத்துவம் படிக்கிறது எப்படி நான் தத்துவம் படிக்கிறது என் வாழ்க்கையில் தத்துவப்படி நான் அதை அதுக்காக வாழ்க்கைக்கு வாழ்க்கையோடு இணைஞ்சது அதனால தான் அத்வைதிகள் இருக்காங்க அத்வைதத்தை பேசுகிறவங்கன்னா அத்வைதத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அத்வைதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விசிஷ்டாத்வைதிகள்னால் அந்த வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்காங்க ஆக வாழ்க்கையோடு இணைஞ்சது எதுக்கு சொல்கிறேன் எண்ணங்களெல்லாம் வந்து இருப்பற்றதுன்னு புரிஞ்சின்ற பிறகு அந்த எண்ணங்களுக்கு யாராவது முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அதை தான் அவர் சொல்கிறார் அதுதான் பிராணாயாமங்கிறார் இது தான் நம்மள பிராணனை வாங்கிறது எது பிராணனை வாங்கிறது இந்த ரியாலிட்டி புத்தி எல்லாத்துக்கும் ரியாலிட்டி கொடுக்குறோமே அந்த புத்தி தான் வந்து பிரா நம்மளை நம்மள பிரச்சனை பண்ணுறது ஆகினால் அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்குறத விட்டுடுறது தான் உண்மை உண்மைன்னு நினைக்கிறத வந்து உண்மை அல்ல உண்மை என்று தோன்றுவதை உண்மை உண்மை அல்ல என்று உணர்ந்து கொள்வது பிராணாயாமம் இங்கே அதை கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் இந்த விவகார பிரபஞ்சம் அலபாயிரது நம்முடைய மனசு அலப்பாயது இந்த விறத்திகள்லாம் அலப்பாயது அலப்பாயிற இந்த பிரபஞ்ச விறத்தியை நம்ம என்ன பண்ணுறோம் பிரம்ம விறத்தினால் மூடிடுறோம் அதுக்கு வந்து எது சத்தோ அதை அதை நினைக்கிறோம் அசத்துக்கு முக்கியத்துவம் இல்லை சரி சர்வ விரத்தினாம் நிரோதா அதை இப்படி சித்தாதி சர்வபாவேஷு பிரம்மத்வேன பாவனாத்து சர்வ விற்தினாம் நிரோதா அதனால் இந்த சர்வ விற்த்திகளையும் நிரோதம் எல்லா விஷயங்கள்லையும் அதை பற்றினா விற்பி இருக்குது அதுதான் இப்போ சித்தாதி சர்வபாவேஷு சர்வ விற்த்தினாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் ஒரு ஒரு விஷயத்திலையும் அததை பற்றின விறத்தி இருக்குது ஹட்டவிருத்தி பட்டவருத்தி மாதிரி ஏகப்பட்ட விறத்தி இருக்குது இந்த விற்பிக்கு சத்தா கிடையாது எது விறத்திக்கு சத்தா கிடையாது விற்பிக்கு சத்தா கொடுக்கணும்னா என்னது நான் தான் கொடுக்கணும் ஒருத்தர் மோசமாக பேசிட்டார்னு வச்சுக்கொழேன் நம்மளை அதுக்கு ஜீவன் கொடுக்கறது கொடுக்காது யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது இப்போ நான் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேண்டாமா ியா இது நான் பேசுறதுக்கு முக்கிய சில பேர் வந்து நம்மளை திட்டுறாங்க புகழ்கிறாங்க வச்சுங்கோ அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோமானா சிக்கல் ஆனால் இப்போ நான் சொல்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வேணா இதுக்கு தான் முக்கியம் நான் நானாக சொல்கிறேன் சங்கராச்சாரியார் சொல்கிறார் பரோக்ஷான புதி கிரந்தன்னு அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்கணும் ஆக நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயத்துக்கு உயிர் கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை நான் வந்து இக்னோர் பண்ணுறதுன்னா அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் அது ஒன்றும் என்ன பண்ண போகிறதில்லை அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் உன்னுடைய உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை நீ பொருட்படுத்தாதே பிறர் சொல்லுகிற வார்த்தைகளை பொருட்படுத்தாதேங்கிறது மாத்திரமில்லை பிறர் சொல்லுகிற வார்த்தைகளால் உன் உள்ளத்தில் ஏற்படும் எண்ணங்களை நீ பொருட்படுத்தாதே எதுவும் இந்த சொல்லுகிற வார்த்தைகளும் சரி அந்த அதனால் ஏற்படுகின்ற எண்ணங்களும் சரி பொருள்களும் சரி பொருள்களை பற்றி எண்ணங்களும் சரி இருப்பற்றவை இந்த இருப்பற்றவைங்கிற வார்த்தை புரியணும் சத்தியம் இல்லாதது அதுக்கு போய் சத்தியம் கொடுத்து ரொம்ப முக்கியம் ஜோசியர்கிட்ட போனால் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் சத்தியம் கொடுக்கணுமா இல்லையா இல்லையா ஜோசியர்கிட்ட எதுக்கு போகிறீங்க ஜோசியம் சத்தியம்ங்கிற எண்ணத்தில் தானே போகிறோம் ஜோஸ்யம் சத்தியம்ங்கிற எண்ணத்தில் தான் போகிறோம் அப்புறம் ஜோசியர் சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சத்தியம்னு நினைக்கிறோம் அவர் சொல்கிற பரிகாரத்தையும் சத்தியம்னு நினைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அதுக்கப்புறமும் நடக்க மாட்டேங்கிறது கவலை வருது கவலையையும் சத்தியம்னு நினைக்கிறோம் அந்த நான் தான் அதுக்கு சத்தாகவே கொடுக்குறேன் என்ன சார்ந்து தான் அது எண்ணங்கள் எண்ணெய் சார்ந்திருக்கின்றன பொருள்களும் அந்த பொருள்களை பற்றிய எண்ணங்களும் எண்ணெய் சார்ந்திருக்கின்றன நான் அவைகளை சார்ந்து இல்லை அவைகள் என்னை சார்ந்திருக்கின்றன ஆகையினால் அவைகளுக்கு நான் வந்து எண்ணங்களுக்கு நான் வந்து அந்த அது அது என்னை சார்ந்திருக்குங்கிறத அவைகளை சார்ந்து நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் பிராணாயாமம்னு புரிஞ்சுக்கணும் வேதாந்த பிராணாயம் ஆதிசங்கரர் சொல்கிற இந்த அபரோக்ஷான பூதியில் சொல்கிற பிராணாயாமம் அதுதான் வழக்கமான பிராணாயாமம் கையினால் மூக்க பிடிச்சி இந்த வழியாக மூச்சை இழு இத்தனை மாத்திரை இழு இத்தனை மாத்திரை விடு இத்தனை மாத்திரை உள்ள வையு இத்தனை மாத்திரை வெளியில் தள்ளு அதெல்லாம் அது வந்து ஹடயோக பிராணாயாமம் இது ஞானயோக பிராணாயாமம் இது ஞானயோக பிராணாயாமம் அவ்வளோதான் ஒன்றும் கையெல்லாம் வச்சுக்கிறது மூக்கலையோ கையிலையோ அங்கெல்லாம் கையெல்லாம் வைக்கிறது எல்லாம் ஒன்றும் கிடையாது யோசிக்கிறோம் அவ்வளவு சிந்தனை பண்றோம் அடுத்த ஸ்லோகம் யா விர்த்தி பூரக்கோ வாயுரீரித பூரக்கோ வாயுரீரித பிராணாயாமத்தில் மூணு அங்கங்கள் சொல்லப்படுகிறது பிராணாயாமத்துக்குள்ள உட்பிரிவுகள் ஒன்று மூச்சு காத்த முதல்ல உடம்புக்குள்ளே இருக்கிற க கரியமில வாயு அந்த அபானனை முதல்ல வெளியில் தள்ளணும் அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணேபானம் ததாபரே பிராணாபான கதீருத்வா பிராணாயாம பாராயணாக பகவத்கீதை ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல என்ன பண்ணுறோம்னா சாதாரணமாக மூ பிராணாயம் பண்ணுறச்ச வலது மூக்கை அடைச்சி அது வேறு கணக்கெல்லாம் இருக்குது காலம்பரை பண்ணுறது வேற சாயங்காலம் பண்ணுறது வேறு சாயங்காலம் பண்ணால் அந்த மூச்சு காத்தே மாறின்னு இருக்கும் நமக்கு தெரியாது சில சமயம் வந்து காலம்புரை பார்த்தா இது சூரிய கலை சந்திரக்கலைன்னலாம் சொல்லுவாங்க இடா பிங்கலாலாம் இருக்குது அதனால் என்னென்னா அது காலையில் பார்த்தா வலது மூக்கொழியாக சுவாசிச்சுன் இருப்போம் இடது முக்கொழியாக விட்டுன்ட்ருப்போம் சாயங்காலம் பார்த்தா இடது முக்கொழியாக போயின்னு இருக்கும் உள்ளே காற்று வலது மூக்கொழியாக விட்டுன்ட்ருப்போம் நம்ம இதை கவனிக்கிறதே கிடையாது மத்தியான வேளையில் ரெண்டும் சமமாக இருக்கலாம் ஆக காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மூச்சு காற்று மாறுறதுங்கிறது நிறைய பேர் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் இங்கே முதல்ல என்னென்னா முதல்ல உடம்புக்குள்ளே இருக்கிற காற்றை வெளியில் தள்ளுறது முதல்ல வலது மூக்கை அடைச்சிக்கொண்டு சாதாரணமாக இடது மூக்கு ஒழியாக முதல்ல கரிய மில வாயுவை வெளிவிடுறது அதுக்கு பேர் ரேச்சக்கஹா ரேச்சகா பிராணாயாமத்தினுடைய ஒரு அம்சம் ரேச்சகம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா அப்புறம் வல இடது மூக்கை வலது மூக்கு வழியாக இழுக்கிறது அது வந்து பூரக்கம் பூர்த்தி பண்ணுறதுன்னு பேர் அப்புறம் அடுத்தது என்னன்னா மூச்சு காற்றை ரெண்டு மூக்கையும் அடைச்சிக்கிண்டு உள்ளுக்குள்ளேயே வைக்கிறதுக்கு பேர் கும்பகம்னு பேர் குடத்தை வச்சு மூடுற மாதிரி கும்பகம்னு பேர் பாஹ்ய கும்பகம் ஆந்தர கும்பகம்னு ரெண்டு உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைக்கிறதுக்கு பேரு ஆந்தர கும்பகம் வெளியில் கொஞ்ச நேரம் மூச்சே இழுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் பாஹ்ய கும்பகம் ஆ இது இந்த பாடத்தை நம்ம நடத்தலை இப்போது இந்த பாடத்தை நம்ம வந்து ஒத்துக்கலை ஒத்துக்கலைன்னா நேர்த்தோம் அது வந்து நமக்கெல்லாம் இல்லை நம்மெல்லாம் உத்தம அதிகாரிகள் புரோக்ஷானுபூதி படிக்கிறதுனால உத்தம அதிகாரிகள் மந்த அதிகாரிகளுக்கு கையை வச்சிக்கிட்டு திரு பண்ணணும் ரேச்சகம் பண்ணணும் ரேச்சகம் பூரகம் கும்பகம் எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணணும் இங்கே என்ன சொல்கிறார் ஒரு பாருங்க முதல்ல மூச்சு காற்றை வெளியில் விடுறோம் இல்லையா அந்த ரேச்சகம்ங்கிறது என்னது பிரபஞ்சசிய நிஷேதனம் ரேச்சகாக்கியா சமீரணா சமீரணா காற்று வாயுன்னு அர்த்தம் ஷரீர அந்த சஞ்சாரி வாயு பிராணா ஷரீரத்துக்குள்ளே சஞ்சரிக்கிற காற்றுக்கு பேர் பிராணன்னு பேர் ரேச்சகாக்கியா சமீரணா அதாவது பிரபஞ்சத்தை நிஷேதம் பண்ணுறது நகையை ஒதுக்கிறது அலையை ஒதுக்கிறது ஒதுக்கிறதுன்னா என்ன அர்த்தம் தண்ணீர் கண்ணியமாக இல்லைன்னு ஒதுக்கிறது அஹ் பிரச்சன ஃண்டனேன அதுதான் ரேச்சப்பாணாச்சன அப்புறம் பூரம் என்னது அஹம் ப்ரீ நான் இருக்கிறேன் தான் பூரம் அகம் பிரம்மா அஸ்மிங்கிறத இது முதல்ல இங்கே வந்து இப்படி கூட பார்க்கலாம் இந்த நான் வந்து ஸ்தூல சூக்ம ஷரீரம் இல்லை நான் ஸ்தூல சூக்மக்காரண ஷரீரம் இல்லை அப்படிங்கிறது ரேச்சகம் அகம் பரிபூர்ணம் பிரம்மா அஸ்மிங்கிறது பூரக்கம் சொல்லலாம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா பிரபஞ்சத்தை நிஷேதம் பண்ணுறது ரேச்சகம் பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மிங்கிற போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரப இதம் சர்வம் கலு இதம் பிரம்ம அகம் अहमेव, அகமேவ இதம் சர்வம் இதான் ஈக்குவேஷன் இவை அனைத்தும் பிரம்மே நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் அனைத்துமாக இருக்கிறேன் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் அஹ பிரம்ம சாவத்தி சா சாவத்தி பூரகா வாயு ஈரித்தகா ஈரித்தஹா உத்தகான்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேதாந்த அறிஞர்களால் கூறப்பட்டிருக்கிறது உள்ளுக்குள்ளே நிரப்புறது எது உள்ளுக்குள்ளே நிரப்புறதுன்னு நிரப்பு உள்ளயாவது வெளியிலேயாது இப்போ பிரச்சனையே உள்ளே வெளியேங்கிறது உண்மையாக பொய்யா உள்ளே வெளியே அப்புறம் எதுக்குள்ளே எதுக்கு வெளியே உள்ளே வெளியேங்கிறது என்ன சார்ந்த உள்ளே வெளியே என்பது உண்மை அல்ல உள்ளும் அல்ல புறமும் அல்ல அப்போ என்ன தான் இருக்குது நான் ஒன்றுல ஏது உள்ளு புறம் சொல்கிறது இப்போ நம்ம எல்லோரும் ஆசிரமத்துக்குள்ளே இருக்குது ஆசிரமம் வந்து ஆசிரமத்துக்குள்ளே இருக்கோமா நம்ம ஒரு பிரம்ம வித்யா குட்டீரத்துக்குள்ளே இருந்தோம்னா ஆசிரமம் வெளியில் இருக்குதுன்னு வச்சுப்போம் மற்ற கட்டடமெல்லாம் வெளியில் இருக்குது இது உள்ளே அது வெளியிலன்னா இப்போ நம்ம ஆசிரமத்துக்குள்ளே இருக்கோமா இல்லையா ஆசிரமத்துக்குள்ளே இருக்கோம் ஆசிரமத்துக்குள்ளே ஒரு கட்டடத்துக்கு உள்ளே இருக்கோம் ஒரு கட்டடத்துக்கு வெளியில இல்லைன்னா இப்போ உள்ளே வெளியேங்கிறது என்னதுன்னா வெளியே உள்ளே வெளியேங்கிறது இல்லை உள்ளே வெளியேங்கிறது நம்ம ஏதோ விவகாரத்துக்காக வச்சுருக்கிற ஒரு கல்பனை என் உடம்புக்குள்ளேன்னு நினச்சிக்கிறோம் வெளியிலேண்ணா எல்லோரும் அப்படி தானே சொல்கிறாங்க சில பேர் உனக்குள்ளே ஒரு ஆத்மா கட்டடத்துக்கு உள்ளேயும் ஆகாசம் இருக்குது கட்டிடத்துக்கு வெளியிலையும் ஆகாசம் இருக்குது ஆகாசத்தில் இருக்கா கட்டடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா இது புரிஞ்சுதுன்னா உள்ளே ஆகாசம் இல்லைன்னு அர்த்தம் எங்கன்னா தலைக்குள்ள சரியா இருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி ஆகாசம் இருக்குன்னு வெறும் காலி இடம்னு சொல்லணும் அப்படின்னு ஆகையினால என்ன தெரியறது உள்ளே வெளியேங்கிறது கிடையவே கிடையாது அந்த பகிஷ்ட தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் புரியறதுக்காக சொல்கிறார் அதாவது பிரபஞ்ச நிஷேதனம் ரேச்சக பிராணாயாமம் பிரம்ம இவாஸ்மிதி விறத்தி பூரக பிராணாயாமம் இப்போ பூரகம் பிரேச்சகம்னா நிஜமாகவே இப்படி பண்ண முடியாது நான் இப்போ என்ன பண்ணுறேன் மூச்சுக்காத்த விடுறபோது பிரபஞ்சம் மித்யான்னு விடுறேன் அப்படின்னா நீ மூக்கையே தொடப்படாதோன்னு நான் பேசிட்டு இருக்கேன் மூக்க தொட்டுட்டு பேச நான் வந்து மூச்சை காற்றை விடுற போது இப்படி சொல்லிக் கொடுக்குறது உண்டு தியானத்தில் சொல்கிற போது உண்டு நான் தீய எண்ணங்களை விடுகிறேன் நல்ல எண்ணங்களை உட்கொள்ளுகிறேன்னு சொல்கிறது உண்டு ஆனால் இந்த காண்டெக்ஸ்ட் அப்படி இல்லை ஆஹா பிரபஞ்ச நிஷேதனம் ரேச்சகம் பிரம்ம அஸ்மிதி ஜானம் பூரகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பாருங்கள் கும்பகம் எனது அயச்சாப்பி அம்ணப்பீடன்துஷியம் கும்பகாண அயஞ்சா பிப் அக்ஞானம் திறகு தத்வை விற்பி நைச்சல்யம்னா அந்த விற்த்தியை அசையாமல் பார்த்துக்கிறது என்ன விறத்திய இந்த இது பிரபஞ்ச நிஷேத பிரம்மாஸ்மீதி விற்பி பிரம்மா ஸ்மீதினு என்ன பண்ணியிருக்கேன் உள்ளே இழுத்திருக்கேன் ஏன் வச்சு புரியறதுக்காக சொல்கிறது பிரம்மாஸ்மிதிங்கிறது பூரக்கம் அந்த பூரகத்தை வந்து உள்ளு பூரக பூரகம் பண்ணதை என்ன பண்ணணும் உள்ளுக்குள்ளேயே கட்டி வைக்கணும் அது மாதிரி என்னதுன்னா அந்த எண்ணத்திலேயே நிலைச்சிருக்கணுங்கிறது எண்ணங்கள் உண்மையல்ல எண்ணங்களுக்கு இருப்பாக இருக்கிற உணர்வே உண்மை என்கிற எண்ணத்திலே நிலைத்திருக்க வேண்டும் எண்ணங்கள் உண்மையல்ல எண்ணங்களுக்கு இருப்பாக இருக்கின்ற உணர்வே உண்மை என்கின்ற எண்ணத்திலே நிலைத்திருக்க பழகுவதே கும்பகப் பிராணாயாமம் கும்பகப் பிராணாயாமம் பாஹ்ய கும்பகம் சொல்லலை நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் இந்திரியங்களால் அனுபவிக்கிற பிரபஞ்சமும் உணர்வுக்கு அந்நியமாக இல்லைங்கிறது பாஹ்ய கும்பகம் ஆந்தர கும்பகம்னு போட்டுக்கணும் ஆனால் இவர் அந்த பாஷ்ய கும்பகமெலாம் போடலை இந்த எண்ணத்தில் நிலைச்சிருக்கிறது தான் கும்பகம்ங்கிறது முதல்ல பண்ண வேண்டியது என்னது ரேச்சகம் என்னது பிரபஞ்ச வித்யாத்த நிச்சய அப்புறம் பூரக்கம் என்னது அகம் பிரம்மாஸ்மி அப்புறம் என்ன பண்ணணும் அதையே மெயின்டைன் பண்ணும் அகம் பிரம்மாஸ்மி அதையே காப்பாத்திடுது அதுதான் பண்ணணும் கும்பகப் பிராணசங்கமாக விற்பி நைச்சல்யம்னா என்ன அர்த்தம் அசையாமல் இருப்பது அந்த எண்ணத்தில் அசையாமல் இருப்பதே கும்பகமாகும் அந்த எண்ணம்னா எந்த எண்ணம் பிரபஞ்ச நிஷேத விற்த்தி அகும் பிரம்மாஸ்மி விறத்தியில் நிலைத்திருப்பது நைச்சல்யம் அசையாமல் இருப்பது சலனம்னா என்ன சல்யம்னால் என்ன அசையிறது நைச்சல்யம்னு சொன்னால் எல்லாம் கீதையில் இருக்கு சுகமாத்தியந்திக்கம் எத்தத்துமதிந்திரியம் வேத்தி எத்தன செய்யம் ஸ்திதலதி தத்வா சன் தத்வத்த நலதி ஸ்திதா பவதி அதில் விட்டு தத்துவத்தை விட்டு அவன் விலகிறது இல்லை அதில் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்புறம் எது எதுனா நீங்கள் சொன்ன பிராணாயாமம் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை அப்படிங்கிறான் வியாக்கியானக்கார் அப்படி எழுதுறார் இது புதுசாக இருக்குது இந்த பிராணாயாமம் யார் இருக்குது அப்படின்னா பிரபுத்தானாம் நல்ல புத்தி உள்ளவனுக்கு நல்ல பக்குவம் உள்ளவனுக்கு தான் இந்த பிராணாயாமம் நான் சொன்னேன் இது புரியலேன்னு சொன்னால் போய் மூக்கப்படி அப்படின் அக்ஞானாம் கிராண பீடனம் அஜானிகளுக்கு கிராணம்னா என்ன அர்த்தம் மூக்கு மூக்கை பிடிச்சி பிடிச்சி மூக்கு வலி தான் மூக்கு வலிங்கிறார் கிராண பீடனம்னா என்ன அர்த்தம் மூக்குக்கு வேதனைங்கிறார் அந்த பிராணாயாமத்தில் மூக்குக்கு வேதனை இதுவரை இந்த எலும்பு இருக்கே இது கொஞ்சம் மென்மையான எலும்பு ரொம்ப பிடிச்சதுன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால சில பேர் பிடிப்பாங்க மூக்கையை தெரியுமா மூக்கை பிடிக்கிறது காதை பிடிக்கிறது காதை பிடிச்சா ஒரு வேளை அதில் எதுவும் அது வேற சொல்கிறாங்க இப்போது காதை ஏன் திருகுறாங்கன்னு கேட்டால் மூளை நல்லா வேலை செய்யுமா அதெல்லாம் வந்து அது அது அதெல்லாம் பேட்டன் பண்ணிட்டான் இப்போது காதை திருகிறது பேட்டன் பண்ணியாச்சு தோப்புக்கர்ணம் போடுறது இருக்கே அது வந்து என்னது சூப்பர் பிரெயின் யோகா அதுக்கு பேர் நிஜமா சிரிக்கிறதுல வாத்தியார் என்ன சொல்லுவார் நில்ட்றா முட்டி போடுறான் பேர் இல்லை இப்போ போடணுன்னா வாத்தியாரம் முட்டி போட்டு வச்சுருவோம் முட்டிக்கு முட்டி தட்டிவிடுவோம் அப்படின்னு சொல்லணும் அதாவது இந்த ரெண்டு காதையும் பிடிச்சிண்டு உட்காந்து உட்காந்து எழுந்தால் அந்த ரத்த ஓட்டம் சரியாகிறதுனால சுறுசுறுப்பு வரும் அதுக்கு வந்து வெளிநாட்டில் இதுக்கு சூப்பர் எல்லோரும் ஆஃபீஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஒரு ரூமில் அத்தனை பேர் நிற்கிறாங்க ஒருத்தர் கைட் பண்ணுறாரு மேலே நின்று இப்படி எப்படி உக்காரணும் எப்படி எழுந்திரிக்கணும் எல்லோரும் உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்கிறாங்க நான் பார்த்தேன் ஒரு வீடியோ சூப்பர் பிரெயின் யோகா அது இப்படி பண்ண பண்ண என்ன இருந்தால் இதுக்கு இது வருது நான் மூக்கு பிடிக்கிறது காது பிடிக்க போயிட்டேன் அது மாதிரி ஞாபகம் இந்த மூக்கை ரொம்பவும் பிடிச்சா அது வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறார் அவர் அஜானம் கிரான பீடனம் அதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறா நினைக்கூடாது பிராணாயாம அபியாசம் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து என்ன ஆரோக்கியத்துக்கு நல்லது நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிராணாயாமம் சாட்சாத்த மோட்சத்தை கொடுக்கறது அந்த பிராணாயாமம் பண்ணினா பிராணாயாமம் பண்ணால் மனசுக்கு ஏகாகிரதை வரும் ஏகாகிரதை வந்தால் அபரோக்ஷானுபூதி புரியும் அபரோக்ஷானுபூதி புரிஞ்சால் என்ன பிராணாயாமம் இந்த பிராணாயம் முதல் பிராணாயம் அதில் தான் ஆரம்பிப்போம் அந்த மூக்கை பிடிக்கிற பிராணாயம் அடயோக பிராணாயாமத்தை பண்ணினாத்தான் யோக்கியத்தே வரும் இந்த பிராணாயாமம் பண்ணுறது பிராணாயாமம் பேர் பிராணாயம மாறி சொல்றாரே தவிர எங்க பிராணாயாமம் எல்லாம் வேதாந்தந்தான் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் விஷயே ஸ்வாத்ம திரு மனசி மஜ்ஜனம் பிரத்ய அபியசனீயோ மு மாம் திருஷ்ட்வா மனசிமஜ்ஜனம் அபியசனீய முண்டாவது சேத்து தான் படிக்கணும் அப்போ தான் இந்த அக்ஷரம் சரியாகும் பிரத்தாரஸ் விஜேயோயோ இப்போ பிராணாயாமம் முடிஞ்சுது இப்போ பிரத்யாகாரத்தை பற்றி எத்தனை பார்த்துருக்கோம் யம நியமாக தியாக மெளனம் தேசம் காலக ஆசனம் மூலபந்தா இந்த தேகசாமியம் திருக்ஸ்திதி பிராணாயாம பதினோரு அங்கம் பார்த்தாச்சு இன்னும் நாலு அங்கந்தான் பாக்கி அந்த நாலு அங்கத்தில் பிரத்யாகார பிரத்யாகாரம்னா என்ன வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்கிற தமஹா பிரத்யாகாரம்னு சொன்னால் இந்திரிய அர்த்தம் திசஸ்ட அனவலோகைன்னு கீதையில் சொல்கிறதுனால எதையும் பார்க்காம எந்த விஷயங்கள்லையும் ஈடுபடாமல் தியானம் பண்ணுறபோது இந்திரிய விஷயங்களோட தொடர்பு வச்சுருக்கக்கூடாது தியான் அதனால தான் என்ன பண்ணுறோம் அது தூங்குற மாதிரி தான் தியானம் பண்ணுறபோது முழிச்சுன்னு இருந்தால் கூட எதோடைய சம்பந்தம் வைக்கலை செல்ஃபோனே ஆஃப் பண்ணிடுறோம் லைட்டு கூட தேவையில்லை அதனால் என்ன பண்ணுறோம் விளக்க கூட குறைச்சிட்றோம் கண்ணை மூடி உட்காந்துரும் விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை ஆக இந்த தியானத்துலேயே அந்தரங்க சாதனம் பகிரங்க சாதனம்னு பிரிக்கப்பட்டிருக்கு இந்த யமகா நியமஹா யமஹா நியமகா ரெண்டும் பகிரங்க சாதனம் யமகா நியமஹா பகிரங்க சாதனம் இதிலே நிறைய வித்தியாசம் இருக்குது அடுத்தது என்னதுன்னா ஆசனம் அதுவும் பகிரங்க சாசனத்தில் வரும் ஆசனம் பிராணாயாமா பிரத்யாஹாரா அது வரைக்கும் பகிரங்கமாகவே போயின்னு இருக்கும் அது ஏன்னா யம நியமம் வந்து தியானம் பண்ணாத நேரத்துலேயே இருக்க வேண்டிய குணங்கள் தியானம் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ண வேண்டியது ஆசனம் ஒரு இடத்துல ரெடி பண்ணுறது அப்புறம் அதில் உக்காரது அதுவும் கூட பகிரங்கமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் இருக்குது தியான காலத்தில் பண்ண வேண்டியதுலாம் அந்தரங்க சாதனம் தியான காலத்தை மற்ற நேரம் பண்ணக்கூடியதெல்லாம் பகிரங்க சாதனம் தியான யோகியினுடைய வாழ்க்கை முறை பகிரங்க சாதனம் தியான காலத்தில் பண்ணக்கூடிய ஏற்பாடுகள் அதெல்லாம் இருக்கு முதல்ல தயார்படுத்திக்கிறதெல்லாம் பகி அதுக்குள்ளே அந்த என்னது பகிரங்க அந்தரங்க சாதனத்தில் பகிரங்கம் அது அப்புறம் தியானம் சமாதி தான் இது அந்தரங்கம் இதெல்லாம் மற்றதெல்லாம் தயார்படுத்துறது தான் பூர்ணமான அந்தரங்கம் தான் சொல்லுவாங்க அந்தரங்கம் பகிரங்கம்னா என்ன அர்த்தம் தியானம் பண்ணுறதுக்கு முன்னால் வெளியில் செய்கிறதுன்னு அர்த்தம் தியான சமயத்தில் பண்ணுறதுன்னு அர்த்தம் அந்தரங்கம் நாளைக்கு பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே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 परापरमे ओम हरि அன்பர்வாழி பராபரமே ஓரி ஓம் ஆதிகுநாமி